வந்து கொண்டிருக்கிறது அங்கே ஒரு குளம் அருமையான குளம் பெருமானி வழிபாடு செய்வதற்கு முன்னாலே புறந்தூய்மையும் தண்ணீர் நீராடினே இருந்து பக்கத்தில் அருமையான இன்னால் அப்படியே கையில பூவை எடுத்து வைத்துக்கொண்டு அப்புறம் நிக சேரணும் பெருமாளுக்கு தெரிடி சேரணும் அதுவுน தான் நீங்க மற்ற வேண்டியம் எல்லாம் கூட அப்புறம் புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு அடிப்படி தேவையா தான் புண்ணியம் வேண்டும் என்றால் தண்ணிய வேணும் கொஞ்சம் ஒரு பூ இருக்கணும் போடு அதை ஊத்தி தலையில போடு நிடு கால்ல அது புண்ணியம் புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு என்ன يا स्वामी இந்த அடிப்படி தேவை سنجா போதுமானா பன்னல் அது கண்ட அருள் புரியானற்கும் திருமூல திருமந்திர அது பெருமான அதை கழுவு செய்வான் அப்பறம் கொஞ்சம் முண்டு அது யானைக்கு ஒரு அருமையான வைப்பீங்க அந்த துளிக்கைய கரிய கடைசியில நல்ல அந்த தண்ணீர் மோக்கம் அப்படியே உறிஞ்சிச்சு உறிஞ்செடுத்து அப்படியே பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணிச்சு தூம்புடை கையால் தேக பள்ளி தாமத்தி அருகில் இருக்கிற மலர்களை பறிப்பது ஏற்கனவே இந்திர வழிபாடு செய்தவங்க வழிபாடு செய்தவங்க தானே என்ன மலர்களை பறிக்கணும் எப்படி பறிக்கணும் தெரியும் மலர்கள் பறிப்பதற்கு என்று சில நீதி இருக்கு மலர்கள் படிப்பதற்கு நீதி இருக்கு என்ன சார் மலர் படிப்பதற்கு என்ன நீதினா செய்கிளா தான் சொல்லிருக்க ஜெய்கிளா சொல்லிருக்க மலர் பறிக்கணும் காலையிலும் வாய் கட்டுங்கிறது நமக்கு தெரியாத காலத்துல கட்டுறது ஆனா மலர் பறிக்கும் போது நாமே தெரிஞ்சு கட்டிக்கணும் ஏன்னு கேட்டா தும்பும் பொழுதோ அல்லது ஏதேன்னு வாய் கொட்டாய் விடும் போதோ படிக்கல மலர்ல வந்து நம்ம பற்றணும் வைகரை உணர்ந்து போந்து புனல் மூழ்கி வாயும் கட்டி வாயை கட்டிடணும் முன்னி நல்ல நறுமணம் இருக்கிற அந்த நந்தவனத்துக்கு போனே தவிர மனம் இல்லாத பூ அந்தவனுக்கு சட்டப்படாது காய்கறப்பூவா அல்லது கனாமரமா தூக்கறிஞ்சு முன்னோம் சரிங்களா அதெல்லாம் பருவது நல்ல நறுமணம் உடைய பொருட்கள் இருக்குமா நந்தன வனத்து முன்னி கையின் தெரிந்து நல்ல கமல் மூகை அலரும் தெய்வ நாயகர்க்கு சாத்தும் திருப்பள்ளி தாமும் கொய்து இந்த மலர் பறிப்பதற்கு ஒரு விதி அது சொல்லுது ஆகவே இந்த யானை அப்படி போய் சென்று அந்த மலர்களை தெரிந்தது பாம்புடை வேணி பரனை அச்சிக்க உள்ளத்து தாம்பூடை அறிந்த எந்த யானையை நுழுக்கி கூறும் உடனே எப்படி வழிபாடு செய்த வழிபாடு செய்தவன் அந்த உடைய சாமம் நீங்கிட்டு அதோடு கூட பெருமான் கருணி சுரன் தான் சுரந்து பேசுகிறான் இப்பொழுது நீ வேண்டும் வாரம் உரித்தி என்ன சிந்தையில் அன்பு கூர்ந்த தெய்வதம் வேளந்தாழ்ந்து என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டார் பெருமான் அப்படியே கீழே வணங்கிட்டு பெருமானு எனக்கு என்ன வேணும் இவ்வளவு ஆண்டுகள் நான் வந்து என்னுடைய அறிவு தெரிந்து காட்டில் எத்தனையோ விலங்குகளோட விலங்குகளாய் நான் கூடியும் ஓடியும் இருந்தேன் சொல்லுவா தெரிந்து போனேன் அந்த நிலை நீக்கி எனக்கு பழைய கொண்டு வந்து கொடுத்தே இதுவே பெரிய காரியம் முந்தைய விளைவும் வந்த முறைமையும் முறையால் கூறி எந்த அடையப்பத்திற்கு இனி ஒரு குறை உண்டாமோ அதனால உன்னை மனங்கிறப்பா இதுவே எனக்கு போதும் இதை விட எனக்கு என்ன குறையினர் இருந்தாலும் என்னப்பா உனக்கு வேணும் சொல்ல கேட்கிறேன் ஒரே ஒரு ஆசை அது ஆண்டவங்க விண்ணப்பிக்கிறேன் சொல்லுப்பா அப்படின்னா என்ன தெரியுமா என்பதாம் ஆரம்பூண்டிகள் எட்டோடு ஒன்பதாய் அடியனேனும் உன்னடி பெரியாறு உண்டன் முன்பதாம் இவ்விமானம் முதுகுரைச் சமப்ப என்றோர் அன்பதாய் ஒன்று என் உள்ளத்து அடுத்ததால் அகதே வேண்டும் ஒரே ஒண்ணுதான் எனக்கு தோணுது இப்ப என்ன அந்த இன்னைக்கு மதுரையை பார்த்தீங்கன்னா தெரியும் மதுரையில் இருக்கிற விமானம் எட்டு யானைகள் சுமந்து இருக்கும் நீ பாத்தீங்கன்னா தெரியும் சொக்கநாத பெருமாந்த எட்டு யானைகள் அடியில் இருக்கும் எட்டு யானை அந்த எட்டு யானை சுமந்து நிற்கும் இந்த எட்டு யானைகளும் விமானத்தை சுமந்து கொண்டே இருக்கும் புண்ணியத்தை பெற்றது இன்னும் என்னையும் அந்த விமானத்தை சுமக்கின்ற ஒன்பதாவது யானையா ஏற்றுக்கொண்டா போதும் இதுவரைக்கும் என் வகை யானை இருந்த விமானம் இப்பொழுது இன்று முதல் இந்த அரியலையும் தாங்க முடியாத பொருளா வச்சிருந்த என்னை தாங்கிக்கொள்ளேன்னு கேட்டார் யாரு மணிவாசகர் எம்பிதான் என்னை தாங்க சடையவனே உயர்ந்தேன் உன்னை தாங்கிக் கொள்ளுகிறேன் உன்னுடைய திருவிழால எனக்கு நல்ல ஞானம் கிடைத்தது எனவே அந்த எட்டு யானையோட ஒன்பதாவது யானையா நான் தாங்கிறேன் கேட்டார் என்ன பெருமான் சொல்லணும் நல்ல புண்ணியமா கேக்குது ஒன்பது எட்டு யானையோட ஒன்பது யானையா தாங்குறேன்னு சொல்லுது இந்த வரத்தை கொடுத்திருந்தா இன்னைக்கு விமானம் தாங்குறதுல ஒன்பது யானையா இருக்கும் ஆனா அந்த வரம் அவர் கொடுக்கல என்ன கொடுத்தார் அப்படிங்கிற என்ன கொடுத்தார் ரொம்ப அருமையான பகுதி இது அந்த அன்பினால் கேட்ட போதும் கூட அவர் சொல்லுகிறார் இடையரா அன்பின் வேளம் இங்கனம் கூற பின் உடையவன் நம்பாள் மை என்ப உடையவன் ஏன்பா நீ இதுவரைக்கும் என்ன பணி செஞ்சுக்கிட்டு இருந்த இந்திரனுக்கு உறுதியா இருந்த அவனு நம்மால்தான் பா என் மேல அன்புடையவன் தான் எனவே இதுவரைக்கு எப்படி நீ அவனை தாங்கி கொண்டு வந்த பணி செய்தியோ அதே போதும்பா அவனு செய்வது எனக்கு செய்த அதனா அடியார் வேறு ஆண்டவன் வேற என்று சொல்லுகிறோமே அடியாருக்கு செய்கின்ற பணி ஆண்டவனை ஆறுகிறான் என இவர் ஒண்ணு தாங்கணும் அவசியமில்ல இவர் தாங்க நம்ம எல்லாம் தாங்குகிறவன் நல்ல யானை சவிச்சார் அது காட்டு யானையா தெரிஞ்சுக்கிட்டு இருந்து ஒரு யானை நான் வாங்குலீங்க எது வேணாலும் தான் போயிட்டு இருக்கீங்க நான் பாவோம் ஆனா இப்ப இங்க எட்டு யானை தங்கும்போது ஒன்பதாவது அங்கேயே இருப்பா அங்கேயே இருந்துச்சு என்று சொல்லிட்டான் இல்ல பெருமாள் அப்படி சொன்னா எனவே ஏகும்ிசை அடைந்து தன்பயால் தரவு மற்றதன்பால் அரணையும் கணேசன் தனையும் கண்டு அரிச்சனை செய்து என்ன பண்ணிச்சாது பெருமான் சரண் நீ திரும்ப மீண்டும் கேட்டுக்கல சரி அவனுக்கு பணி எனக்கு செய்கிற பணி என்று சரி அவனே என்பதை நினைக்கிறது நீர் அப்படி போயிச்சு ஐராவதே சோன ஒரு கோவிலை உண்டாக்கி அந்த இடத்துல பெருமானை எழுந்தொள்ளி வைத்து வணங்கிட்டு அப்புறம் அங்கிருந்து தென்மேற்கே போயிச்சு ஒரு அருமையான குளம் அந்த குளத்தை வெட்டுச்சு அதுக்கு ஐராவத தீர்த்தம் என்று பெயர் வச்சு அல்லவே அதுக்கு ஒரு ஆசை ஒரு பெருமானை எழுந்தொள்ளி அதன் அருகிலேயே ஒரு குளத்தை தோற்றுவிப்பதும் எதுக்குன்னு கேட்டா அந்த பெருமானுக்கு நீராட்டவும் பயன்படும் வந்த அன்பர்கள் நீராடி அதை மயிலவும் பயன்படும் அல்லவா அது ரொம்ப முக்கியம் குளங்கள் எல்லாம் அதனாலதான் அந்த ஆழத்தில் ரொம்ப குளங்கள் எல்லாம் வெட்டிப்பட்டது தேக்கத்துக்கு அப்ப நேரத்தில் போயிடக்கூடாது அதத்தான் நமக்கு மண் சுமந்த படலமே காட்டுச்சு வைய கரையில தண்ணி வந்துட்டு ஆஹா வெள்ளம் வந்துட்டு உடனே போன் பண்ண பிரதமருக்கு போன் பண்ணல வீட்டுக்கு ஒரு ஆழ்வான் வீட்டுக்கு ஒரு ஆழ்வா அருமையான கரையடைச்சாங்க நாட்டுக்கு தியாகம் செஞ்ச மாதிரி தம் ஊருக்கு நன்மை செஞ்ச மாதிரி முடியலாம் இது தோன்று வர வர அது அங்க ஒரு அருமையான ஐதாவத்திய உண்டாக்கி வழிபாடு செய்தது இப்படி வழிபாடு செய்கின்ற பொழுது அவனுக்கு ஞாபகம் உண்டு இந்திரனுக்கு நமக்கு ஊர்தல்ல ஊர்துல மட்டுமல்ல நினைத்துல இருக்கு அங்கே வந்தார்களாம் இந்த மாதிரி அழைக்கிறான்னு சொன்ன உடனே வந்துட்டே இருக்கிறேன் பணி செய்வதற்கு சொல்லிவிட்டு அவளை முன்னெழுப்பி இது பின்னிய போகுதான் பின்னியை போய் இந்த இருக்கு அப்படி இருக்கின்ற அந்த யானை போய் சொன்ன ராவதப்பரும்ந்து ரா அவர் சாபத்தொடரினும் கழிவர் இந்த குளத்துல நீராடி இந்த பெருமானி வணிக பெருமானி எனக்கு மட்டும் அல்ல இனி பின் பின் வருகின்றவர்கள் எல்லாம் இந்த நீராடி உன்னியும் வழிபட்டால் அவர்களுக்கு இருக்கிற சாபங்களை எல்லாம் நீக்க விட முடியாது எனக்கு கருணை தர வேண்டும் என்று சொல்லி காண்பெற்ற இன்பம் பெருகையம் மற்ற கேபது என்ன பண்றது சேதத்தை இழந்த பாவம் இவ்வளவு நாம் அனுபவிக்க வேண்டியதாயிற்று குருநாதனுடைய பெருமானுடைய என்று சொல்லி இந்த யானை மீண்டும் அந்த பணியிலே பணி செய்யம் நீங்க ஆனாலும் நாம் மற்ற எல்லாம் நீட்டி இந்த அளவிலே வெள்ளை யானை அதை சார்ந்த இங்க இருக்கிற வேலூர் பெருமக்கள் நம்ம ரத்தனையில் இருக்கின்றவர்கள் ஆர்காட்டில் இருக்கின்ற பெருமக்கள் எல்லோரும் வந்து கேட்டும் நமக்கு ஐயாவர்கள் குருமூர்த்திகளுக்கும் வந்து கேட்டிருந்த பெருமக்களுக்கும் நம்முடைய ஐயா அவர்களுக்கு எல்லாம் என்னுடைய வணக்கத்தை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புண்ணிய பேரு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு தொழிலாளர்ப்பாணத்தை ரத்தன முடியாத ஒரு புண்ணியம் அது ஏதோ அந்த பெருமணியத்தினால் கிடைத்த உண்டு என்ன புண்ணியம் செய்த நெஞ்சினி என்று நம்முடைய நெஞ்சையும் திருமாவடைய திருவிழா இன்று வாழ்த்திக்கொண்டு இறைவனுடைய திருவருளும் குருவர்களும் என்றும் நமக்கு வேண்டும் அது எப்பொழுதும் நமக்கு உறுதுணையாக இருக்குமானால் எல்லா நன்மையும் பெருகும் என்பதை இந்திரன் சாபந்திய படி ஏற்படுத்தப்படதும் வெள்ளையானை சாபந்தியுள்ளதும் இரண்டுமே அந்த குருவர்களையும் திருவருளையும் நமக்கு காட்டுவதுதான் எனவே அந்த குருவர்களும் திருவருளும் நமக்கு என்றென்றும் நிலவ வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொண்டு எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை வைத்துள்ளார்